வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு ஹாலந்து நாட்டை நெப்போலியன் தனது பிரெஞ்சு நாட்டுடன் இணைத்து கொண்டார் ஆயிரத்தி ஆண்டு அர்ஜென்டினா ஸ்பெயினிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அனைத்து ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கும் முழு குடியுரிமை வழங்கும் சட்டம் மூலம் ஐக்கிய அமெரிக்காவில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் ஆரம்பமாகின ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு டேனியல் ஹேல் வில்லியம்ஸ் என்பவர் முதலாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மேற்கொண்டார் இவர் மயக்க மருந்து இன்றி இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஆஸ்திரேலிய கண்டத்தில் தனித்தனியே குடியேற்ற நாடுகளாக இருந்த மாநிலங்கள் ஆஸ்திரேலிய காமன்வெல்த்தின் கீழ் ஒன்றிணைக்க விக்டோரியா மகாராணி ஒப்புதல் அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இந்து இளைஞர் அமைப்பு ஒய்எம்ஹெச் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தான் தனது முதலாவது அஞ்சல் தலையை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் தென்னாப்பிரிக்கா ஒலிம்பிக் போட்டிகளில் மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நவாலி பேதுருவானவர் தேவாலயம் மீது இலங்கை விமானப்படையினர் நடத்திய குண்டு தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்றி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர்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 எலியாஸ் ஓவே தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த அமெரிக்கர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பி செரியன் இந்திய மருத்துவர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜேசி டேனியல் இந்திய இயற்கையலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே பாலச்சந்தர் தமிழக திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு நாஞ்சில் நாரண தொல்காப்பியன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உ ரா வரதராசன் இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு உடப்பூர் வீரசொக்கன் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பி உன்னிகிருஷ்ணன் இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனுராதா ஸ்ரீராம் தென்னிந்திய திரைப்பட பாடகி இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்பெயினின் ஐந்தாம் ஃபிலிப் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சாக்ரி டெய்லர் அமெரிக்காவின் பனிரெண்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிப்பன் பிரபு பிரிட்டிஷ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு அலன் ஆப்ரஹம் இலங்கை தமிழ் கல்விமான் வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மகாதேவன் சதாசிவம் இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சி ராமசாமி இந்திய தொழிலதிபர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிஎஸ் சீனிவாசன் கேரள அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ம க அந்தனிசில் ஈழத்து எழுத்தாளர் பத்திரிகையாளர் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சி ஆர் கண்ணன் தமிழக எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் கம்போடியா நாட்டில் மறுநாள் ட்ரீடே ஆஸ்திரேலியா மற்றும் பலாவு ஆகிய நாடுகளில் அரசியல் அமைப்பு நாள் அர்ஜென்டினா மற்றும் தெற்கு சூடான் நாடுகளில் இன்று விடுதலை தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே